காற்றலைகளில் கவிதையோடு கலந்திருக்கிறோம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் காதல் கவிதைகள் பாடிக்கொண்டிருக்கிறோம் காதல் அத்தனையும் தொலைந்த பின்பும் அவளின் நினைவை மட்டும் சுமக்கும் சுமை தாங்கியாய் நான் அத்தனையும் தொலைந்த பின்பும் அவளின் நினைவுகளை மட்டும் சுமக்கும் சுமை தாங்கியாய் நான் துணிந்து சென்றேன் என் காதல் சொல்ல துணிவிருந்தும் சொல்லவில்லை ஏனெனில் அவளை தூரத்தில் இருந்து பார்க்கும் பார்வை மறுத்துவிடுமோ என்று துணிந்து சென்றேன் என் காதல் சொல்ல துணிவிருந்தும் சொல்லவில்லை ஏனெனில் அவளை தூரத்தில் பார்க்கும் பார்வை மறுத்துவிடுமோ என்று இன்னும் கவிதைகள் தெரிஞ்சிக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் கவிதைகளோடு